நபி சலு அலி வசலம் அவர்கள் நண்பகலில் புறப்பட்டு தமக்கு முன்னால் கைத்தடியை தடுப்பாக வைத்துக் கொண்டு பத்ஹாயின் இடத்தில் லுகரையும் அசரையும் இரண்டு இரண்டு ரகாத்துகளாக தொழுவித்தார்கள் தொழுகைக்காக அவர்கள் குழு செய்த அவர்கள் மீதம் வைத்த தண்ணீரை மக்கள் தம் மேனியில் தடவி